قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم ومن آياته ان خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها وجعل بينكم موده ورحمه إن في ذلك لا آيات لقوم يتفكرون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إذا جاءكم من ترضون دينه وخلقه فزوجوه وإلا تكون فتنة في العرض وفساد عريض صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய மேலாண் சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹு எங்களுக்கு சம்பூர்ணமான நிரப்பமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்தான் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் தடமாறக்கூடிய எங்கள மார்க்கத்தில் இது சொல்லப்பட்டில்லையே என்று சொல்லக்கூடிய எதையுமே அப்படி வைக்காம எல்லா விஷயங்களும் ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து பிறந்ததிலிருந்து வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளும் அல் குரானின் மூலம் அல் ஹதீஸின் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு முஸ்லிம் வாழ்க்கை வாழ்க்கையில முஸ்லீம்கள் தோல்வி அடைத்துக்கு அல்லது முஸ்லீம்கள் கேவலப்படுத்தப்படுறதுக்கு காரணம் உருவானதை ஒழிய இல்ல சொன்னா இந்த சொல்லப்பட்ட தீன அல்ல எங்களுக்கு அந்த தீனை சொல்லப்பட்ட முறையில நாங்கள் எடுத்து நடப்போம் என்றா முழு உலகத்திலேயும் ஆக கண்ணியமாக சிறப்பாக நிம்மதியாக சந்தோஷமாக நாங்க தான் வாழ்வோம் ஏனென்றா மேலான சகோதரர்களே பெரியவர்களே இந்த இஸ்லாத்துல சொல்லப்பட்ட இந்த புத்திமதிகள் எங்களுக்கு சொல்லப்பட்ட புத்திமதிகள் இது முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல இது ஒரு கூட்டத்தார்களுக்கு மாத்திரமல்ல முழு மனித சமுதாயத்துடைய வெற்றிக்கு நிம்மதிக்கு ஈ தேசத்துக்குள்ள இந்த தீனு இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாம் ஒரு கூட்டத்தார்களுக்கு ஒரு நாட்டவர்களுக்கு ஒரு பாஷையை பேசக்கூடியவர்களுக்கு சொந்தமான ஒரு மார்க்கம் அல்ல மாற்றமாக இந்த மண்ணுக்கு மேல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் இறக்கி வைக்கப்பட்ட ஒரு பூர்த்தியான ஒரு தீன் இஸ்லாம் மார்க்கம் தான் இஸ்லாம் எனவே எங்களையத்தான் அந்நியவர்கள் பின்பற்ற உண்மையை ஒழிய அவங்களுக்கு நிம்மதி தேவைந்தா அவங்களுக்கு வெற்றி தேவைந்தா அவங்களுக்கு சந்தோஷம் தேவைந்தா அவங்க எங்களைய பின்பற்ற உண்மையை ஒழிய நாங்க அவங்கள பின்பற்றது அல்ல மேலாம் சொல்ல எளுடைய கவலைக்குரிய நிலம் என்னன்னு சொன்னா இவ்வளவு தெளிவான பூர்த்தியான ஒரு தீன மார்க்கத்தல்லாம் எங்களுக்கு தந்தும் கூட நாங்க அதை விளங்கி அதை எடுத்து நடக்காம மாற்றமானவர்களுடைய மார்க்கத்துல மாற்றமானவருடைய வழிமுறைகளை அவங்களோட வாழ்க்கைய நாங்க பின்பற்ற முயற்சி செய்யறோம் எங்களுக்கு அதுதான் நல்லதா படுவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே எங்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து தான் இன்னொரு ஹரிசுல முஷ்ரிக்கீன்களுக்கு மாற்றமாக நீங்க நடங்க மீசைய கத்தறிய மீசையை அப்படியே விடுங்க சாப்பிடறதுல குடிக்கிறதுல உடுக்கறதுல அத்தனை விஷயங்கள்லையும் இந்த மாற்றமானவர்களுக்கு முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கு மாற்றமாக நடங்கதுல்ல அலிசலம் சொல்லிருக்கிறார் யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாக இருக்கிறாங்களோ அவங்க அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க சொன்னார் ஒரு அழகான வாழ்க்கை வழிமுறை எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டீங்க அதுதான் முழு மனித சமுதாயத்துடைய ஈ தேசத்துக்கு நிம்மதிக்குள்ள வழி அதுவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹு தாலாவுக்கு நாங்க நன்றி செலுத்தி கொண்டே ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையில மாற்றங்களை திருத்தங்களை கொண்டு வந்து ஒரு காலம் தெரியாம தவறுகள் செஞ்சிருப்போம் ஒரு காலம் நாங்க மாற்றமாக நடந்திருப்போம் விளப்பம் இல்ல சொல்லித்தர யாரும் இருக்க இல்ல எங்களுக்கு தெரியல என்றதுனால அதெல்லாம் செஞ்சோம் இப்ப மாஷா சொல்றதுக்குள்ள சந்தர்ப்பமே இல்ல அல்லா விளங்கி கொள்றதுக்குள்ள நல்ல சந்தர்ப்ப முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இந்த காலங்கள்ல நாங்க தீன விளங்கி இஸ்லாமிய அமைப்புல எங்களுடைய எல்லா காரியங்களையும் அமைத்துக் கொள்வோம் என்றால் அது எங்களுடைய ஈதேற்றத்துக்கு சந்தோஷத்துக்கு காரணமாக எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே பெரியவர்களே ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை அமையும் திருமணம் இல்லாட்டியும் இருக்கிறார் தனியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நல்லா இருக்கிறார் திண்டுக்கொண்டு குடிச்சுக்கொண்டு சுத்தி கொண்டு திரிஞ்சு கொண்டு அவரோட அவருக்கு தாராளமாக இருக்கிறார் பொறுப்பும் இல்ல ஒரு பாடமும் இல்ல அவரும் அவரோட பாடும் ஜொலியா இருக்கிறார் அப்ப அவர் வந்து ஒரு பொண்ணுடைய உம்மா வாப்பா அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறாங்க ஒரு மாப்பிள்ளைய அந்த பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் சேர்ந்து அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு கொடுக்க போறாங்கண்டா அவங்க நோக்கம் என்ன இவன் இவ்வளவு நாளா நல்லா இருந்தா கொஞ்சம் கஷ்டப்படட்டும் சண்டை பிடிக்கட்டும் இந்த நோக்கத்தோடைய திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க இல்ல இன்னும் இன்னும் அவர் சந்தோஷமா வாழும் இன்னமும் இன்னும் அவர் நிம்மதியா வாழும் அந்த பும்புல பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ வாழும் என்ற நோக்கத்தோட தான் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க திருமண வாழ்க்கை அமையும் வேண்டா அது அமையும் மார்க்கத்தை முன் வச்சு நல்ல பண்புகள் நல்ல குணங்களை முன் வச்சு திருமணங்கள் செய்யப்படும் வேண்டாம் மேலான சொல்லி அந்த திருமண வாழ்க்கை அந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷமாக மிக முக்கியம் கவனம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று தான் நல்ல பண்புகள் நல்ல குணம் அப்படியாங்களை பார்த்து கல்யாணம் செஞ்சுவை சும்மா வெளி ரங்கத்தை பார்த்து வெளி சூரத்தை பார்த்து நல்ல வாக்கிறார் போக்கார பெருப்பமா இருக்கிறார் நல்ல ஜவான நல்ல சனி சம்பாதிக்கிறார் நல்ல வசதி வாய்ப்புடைய இதெல்லாம் நிரந்தரம் இல்ல மேலான இந்த வாக்கு போக்கோ இந்த உசரம் பெருப்பமோ இந்த உடல் சுகமோ அல்லது இந்த வசதி வாய்ப்புகளோ இது எதுவுமே நிரந்தரம் இல்லை நேற்று கூட ஒரு வாலிபர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி வரைக்கு வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் கல்யாணம் முடிச்சு ரெண்டு பிள்ளைகள் ஆச்சு இப்ப அதாவது டிவோர்ஸ் தலாக்கு வந்திருக்கிறது அவர்டை வாய்ப்பு கல்யாணம் முடிச்சு கொடுத்திருப்பாங்க அப்ப அவர்டிசினஸ்ல குடும்பத்தில் உள்ளவங்க முந்தி காலத்துல மாப்பிள்ள வந்து குடிக்காரனா இருந்தாலும் டோப்பு காரனா இருந்தாலும் என்ன எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அவரோட காலத்தை கழிப்போம் என்ற ஒரு கொள்கை அந்த ஒரு போக்கு இருந்தது ஆனா இப்ப உம்ம வாப்பாவே பொண்ணுடைய உண்மைப்பாவே சொல்றாங்க விட்டுட்டு வந்து உன்னு யாரா சேர்ந்து என்னென்ன காலம் கழிச்சாங்க இப்ப சின்ன சின்ன காரணங்கள் இருக்கா தகுந்த காரணம் ஒன்று இருக்குமென்றால் பிரச்சனை இல்ல இது இந்த காரணங்கள் தகுந்த காரணங்களும் இல்ல அதுக்கா அதை வச்சு டிவோர்ஸ் நடக்கு மேலான கண்ணியமான ஷோர்களே பெரியவர்களே இப்படியே சமுதாயத்துடைய நிலைமை போனா இங்க கல்யாணம் நடக்குது இங்கே டிவோர் ஆகுது ஒரு ஊரில் கொழும்புல இருந்து ஒரு ஒரு மணித்தியார அந்த ஊர்ல மட்டும் கிட்டத்தட்ட டிவோர்ஸ் ஆன பெண்கள் பெண்கள் இருக்கிறாங்க அதுல இருபத்தி அஞ்சு வயசுக்கு உட்பட்ட வீதம் கொழும்புல இருந்து ஒரு மணி அந்த ஊருக்கு என்ன நடக்கும் இவங்களோட நிலைமை என்ன செலவங்க அந்த சல்லி பவர்ல மாப்பிட்டுவாங்க பூர்த்தியான நிரப்பமானவங்க எங்கள்கிட்ட உடு வாசல் காணி பூமி இருக்கி நாங்க செஞ்சு வைப்போம் என்று அந்த தைரியத்தை விட்டுட்டு வாங்க அப்படி இல்லைண்டா அல்லா பாதுகாக்க இந்த பெண்கள் அல்லாட பயமும் போச்சேண்டா அவங்க விபச்சாரிகளா மாறுவா சொல்றேன் எவ்வளவு நாளைக்கு இந்த நானுக்கு பாக்கணும் எவ்வளவு நாளைக்கு இந்த பாப்பாவுக்கு பாத்துக்கொண்டிருக்கோம் எவ்வளவு நாளைக்கு இந்த உமா பாக்க போறா எவ்வளவு நாளைக்கு இந்த மாமா பாத்துக்கொண்டிருக்க போறா எங்களோட மாமாவாரெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்க எல்லாம் பெரிய பாட்டி அந்த தைரியத்துல இந்த பொண்ணு விட்டுட்டு வந்துடுது அவங்களால என்ன செய்யணும் ஒரு குறிப்பிட்ட அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் இது ஏற்கனவே திருமணம் செஞ்சாச்சு அங்க முந்தி அனுபவிக்காத சில இன்பங்களை அனுபவிச்சுட்டாங்க பாச்சமான வழியில தான் போக வேண்டியவர்கள் உடலுக்கு விழக்கூடிய சாப்பாடும் அதுக்கேற்ற சாப்பாடு கண்ணுக்கு விளங்கக்கூடிய காட்சிகளும் உணர்ச்சிய உண்டாக்க கூடிய இச்சையை தூண்டக்கூடிய காட்சிகள் தான் கண்ணுக்கு விளங்கு ரொம்ப தெளிவான விஷயம் இதை ஒளிச்சி மறைச்சி சொல்றதுக்கு தேவையில்லை எல்லாருக்கும் தெரியல காட்சிகளை பார்த்துக்கொண்டு இந்த சாப்பாடுகளை சாப்பிட்டு கொண்டு எப்படி சும்மா அடிப்பாங்க முறையாக அந்த ஆசைகள் பூர்த்தி செய்யப்படன்னா ஹராமாக முறை இல்லாம ஆசையும் பூர்த்தி செய்யப்படுது பூமி அதிர்ச்சி அடிப்படையான காரணம் பூமி சூடாக இல்ல பூமியுடைய ரப்பும் சூடாவி விஞ்ஞானிக் குண்டாக அடிப்பாக சூடாவிடே பூமி சூடாவி சொந்த காரணத்தன் இருக்கிறான் அவன் சூடாவிபாரம் அதிகரித்தால் பூமி அது சூண்டாக சர்வசாதாரணம் மேலான குறைகளை பேசி முடிக்கவே இல்லை அந்த குப்பையை பேசி முடிக்கல மேலாண் சுவர்களே நாங்க நாங்க நாங்க எங்களையே முதலாவது பாதுகாத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறேன் எங்களோட பொறுப்புல இருக்கிறவங்கள முதலாவது பாதுகாக்க வேண்டியிருக்கிறது எந்த மனைவியுடைய அக்க நான் நிறைவேற்றனா நாங்க ஆண்கள்கிட்ட இங்கே வந்திருக்கிறோம் பொம்பளை இல்லை பயான் இந்த நிக்கா பயான் மட்டும் கேட்டு போதா பெண்களும் கேட்கும் அதுக்கும் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட விஷயம் நல்லா இருக்கு நாங்க எவ்வளவுதான் விஷயங்களை கேட்டாலும் அவங்களுக்கு இந்த செய்திகள் போயிட்டு சேர இல்லைண்டா இந்த புத்திமதிகள் அவங்களுக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே எனவே நல்ல குணத்தை தான் அதுக்குத்தான் முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்க சொன்னாங்க நபி சொல்லலே அகலாக்கே நல்ல குணம் இத அடிக்க உண்டு இல்ல மேலான சோர்வு விட அதிகமான சிறப்பு சொல்லப்பட்டு இது நல்ல குணத்து ஒருவர் கேக்குறார் இஸ்லாம் என்றா என்ன என்று கேட்கிறார் நல்ல குணம் என்று சொன்னார் நற்குணம் நன்மையுடைய தட்டுல நன்மைகள் போட்டு நிறுத்தப்படக்கூடிய அந்த தட்டுல நன்மை பாரம் கூடினம் நல்ல குணம் ஒருவர் எவ்வளவுதான் அமளிவாதத்துகளோட போயிருந்தாலும் அவரப்பாடுல குணத்துல முன்பின் இருந்தா அவரு அந்த அதுக்கு பதிலாக எல்லா நன்மையும் கொடுக்க வேண்டி வரு பங்களோட்காரன் யார் என்று தெரியுமா சஹாவாக்கள் சொன்னாங்க எங்களை எங்கல்ல பங்களோட்காரர் யார் என்ற சொத்து செல்வங்கள் இல்லாதவர் மல்லா திருஹமல ஹுவலாமதா அல் முபீனா மல்லா திருஹமதா نبي صلى... نبي صلى الله عليه وسلم سنعنا أعوان ألا نستوى لي أعوان ألا بان كله تابعنا المفلس من أمتي من يأتي يوم القيامة بصلاة وصيام وزكاة ويأتي وقد شتم هذا وقدف هذا وأكل مال هذا وذرب هذا وستفقدم هذا وهذا يؤطى من حسناته وهذا من حسناته حتى فنيت حسناته إن أمتي لنستوى لي يا ري الله பெரிய அமல்களோட வருவார் தொழுதிப்பார் நோன்பு பிடிச்சிருப்பார் ஜக்காத் கொடுத்து இருப்பார் ஆனால் யாருக்காவது ஏற்றிருப்பார் யாருக்காவது அடிச்சிருப்பார் யாரையாவது சொத்து செல்வத்தை எடுத்து சாப்பிட்டு இருப்பார் அது காணிய பிடிச்சோ கடனை எடுத்து திருப்பி கொடுக்காமலோ அல்லது வேற எந்த அமைப்பிலையாவது மக்க ஒன்ற சொத்தை சாப்பிட்டிருப்பான் இனொத்த இல்லாதத சொல்லிருப்பான் படுதூர் சொல்றது சும்மா வாழ்க்கை வந்த மாதிரி சொல்றது வந்த பெரிய சமுதாயம் அவங்கள நரகவாதி யாரு கோல் சொல்றோர் சொர்க்கம் போமாட்டான் என்றாங்க நபி அதால குடும்பங்கள் பிரியுது உள்ளங்கள் பிரியுது சமு பிரிவின உண்டயங்கரம் வரக்கூடிய செய்திகளை அலசி ஆராய் பார்க்காம ஒரே அடிக்க அதை வெளி அவுட் பண்றது ஒரு மனிதண்ட பொய்க்கு இதே போதும் ஒரு மனிதண்ட பாவத்துக்கு இதே போதும் அவன் காதுக்கு அவன் காதுக்கு முழக்கூடியத அவன் மக்கியது தேடி பார்க்கிறே இல்லை உங்களுக்கு ஒரு செய்தி ஒரு மாற்றமான ஒருவர் மூலமாக சொல்லப்பட்ட இது ஆக முக்கியமான விஷயம் கேமத்துடைய நாளையில இவர் நல்ல அமல் செஞ்சிருக்க இதை பாரமா நினைக்கிறே இல்லை இதை பெரிசா யோசிக்கிறே இல்ல காதுக்கு முழுந்தாச்சு அவுட் பண்ணியாச்சு இவர் கைய கால வைப்பார் எட்டு ஆய் செய்தத்துடைய நாளையில நபி சலா அலிசல்ல சொன்னாங்க இப்படி இவர் ஏசி இருக்கிறார் அடிச்சிருக்கிறார் படுது சொல்லிருக்கிறார் மக்கியவங்க சாப்பிட்டு இருக்கிறார் இந்த புறப்பாடுகள் ஹக்குகள் பாலாக்கப்பட்டிருக்கிறதுனால இவரால் மக்கியவங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறதுனால இவர தொழுக நோம்பு ஜக்காத் சதகாக்கள் பெரிய அமல்கள் இருந்தே நன்மையை கொஞ்சம் அவரவர்தி எவ்வளவு ஏசினாரோ அதுக்கேற்ற நன்மை எடுத்துக் கொடுக்கப்படும் இவர் அடிச்ச அதுக்கேற்ற அளவு அல்லா முடிவு செய்வான் எடுத்து கொடுக்கப்படும் எனக்கு இவர் இப்படி செஞ்சார் இவர்த்த குடுக்கிறதுக்கு நன்மை இல்லை நபி சொல்லி சொன்னாங்க வரக்கூடியவங்களோட பாவத்தை எடுத்து இவர தலையில போட்டு சும்மா துறைஹாப்பின் இவரத்துக்கு நரகத்துல வீசப்படும் என்று சொன்னாங்க நபி சொல்லல்ல முஸ்லீம்ல வந்திருக்க கூடிய ஹதீஸ் எனவே அகலாத் மிக முக்கியமானதுக்கு காரணம் இந்த அகலாத் உள்ள குறப்பாடுதான் அழகு நிரந்தரம் இல்ல பணம் நிரந்தரம் இல்ல குடும்ப கௌரவம் நிரந்தரம் இல்ல வம்சத்துடைய சிறப்புகள் நிரந்தரம் இல்ல ஆனால் நல்ல பண்பு நிரந்தரமானது நிரந்தரமானது எனவே தாங்க வி சாலை உள்ளவர்களை பார்த்து திருமணம் செய்து கொடுங்கள் ஒரு மாப்பிள்ளது மக்கள் எல்லாம் இருக்குது வாக்கு போக்கு வசத அறிவோ எல்லா விளப்பமும் இருக்கு எல்லாம் இருக்கு ஊடு கொடுக்கிறாங்க எல்லாம் கொடுக்கறாங்க ஆனால் அதாவது நல்ல குணம் உள்ளவங்களா மார்க்கம் உள்ளவங்களா இருக்கிறாங்க வசதி இல்ல சகோதரர்களே பெரியவர்களே அல்லாட நவி சொன்ன புத்திமதியை விட்டது தான் குடும்பங்கள் சீரீத காரணமே அதுதான் அதனால தீன் மார்க்கம் நல்ல ஒழுக்கம் நல்ல பண்புகள் இதுக்கு முதலிடம் கொடுத்து திருமணங்கள் செஞ்சு வைங்க என்று சொன்னாங்க நபீசல்லி இதே போல சொன்னாங்க நல்ல குணத்துடைய சிறப்ப சொல்லக் கொள்ள சொன்னாங்க கயாமத்துடைய சொர்க்கத்துல ஆக உயர்ந்த சொர்க்கம் சொர்க்கத்திலேயும் படித்தரங்கள் இருக்குது அதுல ஆக உயர்ந்த சொர்க்கத்தை நான் பெற்று பெறதுக்கு தயாரா இருக்கிறேன் நான் பொறுப்பா இருக்கிறேன் குணத்தை நல்ல குணமாக ஆக்கி கொண்டாரோ யார் அவருடைய குணத்தை நல்ல குணமாக ஆக்கி கொண்டாரோ அவருக்கு சொர்க்கத்துல அந்த டப்ல இருக்கக்கூடிய சொர்க்கத்தை நான் பெற்றுக் கொடுப்பதற்கு நான் பொறுப்பு என்றாங்க அவ்வளவு அடிச்சு உறுதியா சொல்றேன்டா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அது நன்மையா அதே போல சொன்னாங்க நபி சொல்லி அதாவது சொர்க்கத்துல உயர்ந்த நபிசல்லி சொன்னாங்க அடைஞ்சு கொள்வார் என்றார் இந்த நாளும் நோம்பு அவர் எந்த நாளும் தூங்குற இல்ல நின்று வணங்குவார் அப்படி அமல் செய்தவர் அவருக்கு கிடைக்கிற அந்தஸ்து நல்ல குணம் உள்ளவருக்கு என்ன நல்ல குணம் வெட்டி நடக்கிறவனோட ஒட்டி நடந்தா கஷ்டமா லேசா மிச்சம் கஷ்டமான காரியம் நத்துக்கு சரியான பாரம் நூறு அக்கா தொழிறது லேசி ஆனா எங்களுடைய பிரிச்சு நடக்கிறவனோட சேர்த்து நடக்கிறது கஷ்டமான காரியம் அநியாயம்ன்னிக்கிறது மிக கஷ்டமான காரியம் யார் உங்களுக்கு உதவியை தடுக்கிறாங்களோ நீங்க அவங்கள பார்த்த உதவி செய்யுங்க எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு சொன்னாங்க அவருக்கு தான் சொல்லுவோம் மிக கஷ்டமான காரியம் நாலாவது சொன்னாங்க கெடுதி செய்றாங்களோ அவங்களுக்கு நீங்க நலவை செய்ய நபி சொல்லி லேசான காரியம் இல்லை இதெல்லாம் இந்த நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் இந்த நாலு தன்மையும் யார்கிட்ட வந்துட்டோ பிரிச்சு நடக்கிறவங்களோட சேர்த்து சேர்ந்து நடக்கிறது அநியாயம் செஞ்சவங்களை மன்னிக்கிறது உதவிய தடுக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது கெடுதி செய்யறவங்களுக்கு நலவு செய்யறது இந்த நாலு தன்மை ஒத்தத்தை வந்து அவர் அல்லாவுடைய வலி அவுளியாவாவிடுவார் அகலாக்க கொண்டுதான் நல்லாட நெருக்கத்தடைய எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சோழ இன்னைக்கு கொஞ்சம் சாப்ட்னஸ் இருக்கிற இந்த மிருதுவான தன்மை இது சொன்னாங்க இந்த மிருதுவான இந்த சாப்டான தன்மை அது எந்த விஷயத்துல வருமோ அதை அழகாக்கி வைக்கும் சொன்னாங்க மிருதுவா நடக்கக்கூடியவங்களை இன்றைக்கு நினைக்கிறாங்க விளப்பமும் இல்ல மக்கு அப்படிதான் நினைக்கிறாங்க ஆனா அல்லாட பார்வையில உயர்ந்தவங்க அவங்க இவருக்கு துனியா தெரியா இவருக்கு ஒன்று விளப்பமும் இல்ல இவர் எல்லாத்துக்கும் பல்ல இழிச்சு கொண்டே தான் இருப்பார் எல்லாம் பல்ல இடிப்படிதான் உதவி செய்யல கடினமான போக்கு வருமோ அது அந்த காரியத்தை அது கேவலப்படுத்தாம விடாது அது அந்த காரியத்து நஷ்டத்துக்கு காரணமையும் அதனால மிருதுவான போக்கு ரசூல் ஊட்டினார் மிருதுவானவங்கானசூல்பாய்கும் உணவளிக்கிறான்னு சொன்னாங்க என்னோட புள்ளையில ஒரு புள்ள கொஞ்சம் புத்தி குறவு அல்லது விளப்பம் குறவ் அல்லது கொஞ்சம் உடல்ல குறைபாடுகள் அப்படி ஏதாவது பலஹீனங்கள் இருந்தா அல்லா அந்த புள்ளைய கொண்டுதான் அந்த குடும்பத்துக்கே உதவி செய்யறான் சொல்றாங்களே வேலை செய்யுமில்ல கரு கணிய சகோதரர்களே பெரியவர்களே அந்த சைட பார்த்தா ஹரீஸ்ல அப்படிதான் இன்றைக்கு யாவரத்திலையும் கொஞ்சம் மக்களட நல்ல குணங்களை மாற்றமா பாவிக்கிறார் அவரு பிரச்சனை இல்லை அவருடைய ஒன்று செல்ல மாட்டார் வாங்கஸ்ரீதேவி கூப்பிடுவார் யாரு அரபுல பேசுவாரோ செக் ரிட்டன் ஆவீனா இவர் முழு குடும்பத்தையும் கேட்டுவாரு அதனால பாஸ் பண்ணிடுவாங்க போறவங்களுக்கு எல்லாரும் பயம் விருதுவானவங்களுக்கு அவளை கணக்கெடுக்கிறேன் இல்லை ஆனால் யாருக்கு சிறப்பு சொல்லப்பட்டிருக்குது இந்த மிருதுவான நல்ல குணம் உள்ள நல்ல பண்புள்ளவங்களுக்குத்தான் அல்லாட நவி அதிகம் எல்லா சிறப்பையும் சொல்லியிருக்கிறார் எனவே கண்ணியசுப்ரிய மேலாண் சகோதரர்களே பெரியவர்களே இந்த அடிப்படையில கல்யாணங்கள் சிறப்பா அமையுமேடா முதலாவது நல்ல குணத்தை பாக்கணும் குடும்பத்துல பாருங்க உம்ம மாப்பா கிட்ட பாருங்க அந்த பொன் கிட்ட பாருங்க மாப்பிள்ளை கிட்ட பாருங்க நல்ல குணம் இருக்கிறார் நல்ல குணம் உள்ளவராயிருக்கிறார் மாப்பிள்ளையில எந்த மாப்பிள்ள சிறந்த மாப்பிள்ளாலும் சொன்னாங்க உங்கள மாப்பிள்ளுமா அவரவர்தி யாரு நல்லவராயிருக்கிறோ நல்ல பண்பாக நடந்து கொள்றாரோ அந்த மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள பாத்து சொன்னாங்க நான் உங்கள் அனைவரை விடவும் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட பொண்டாட்டி மனைவி மக்களுக்கு நல்லவராயிருக்கீங்க உங்கள் அனைவரை விடவும் நான் எந்த பொண்டாட்டி புள்ள குட்டிகளுக்கு நல்லவனே தான் ஹை இருக்கும் லியாகனிண்டான் அந்த அளவு தைரியமா சொன்னாங்க தந்து ஹதியாவாக வந்தது ரசூல்லுடைய வீட்டுக்கு இரவு நேரம் இருட்டு லாம்பு பத்தவைக்கே என்ன இல்ல ரசோல்லாட வீட்டுல இருட்டுல தான் அதிகமான இரவுகள் கழிஞ்சிருக்கு நாங்க ஆடம்பரமா என்னென்ன யோசிச்சு கொண்டிருக்கிறோம் அத தாயஷ் சாரதியா நான் பிடிக்கல்ல அந்த சந்தைகளை வெட்டினேன் அவங்களோட உடுப்ப அவங்களே தச்சு கொள்வாங்களா நம்பி செல்ல வீட்டுட ஹிதுமத்துகள் பங்கெடுப்பாங்க இதெல்லாம் வரும் ஒரு மாப்பிள்ளை கிட்ட வர வேண்டிய தன்மை இது நாங்க எல்லாம் சம்பாரிச்சு கொட்டோம் மக்கள் எல்லா வேலையும் அப்படி இல்லை அயன் பண்ணி வச்சு இல்ல அதுக்கும் டிவோர்ஸ் ஆகுது கல்யாணம் அயன் பண்ணதுக்காவே சாப்பாட்டுல கொஞ்சம் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே பண்புகள் சொன்னது நாங்க ஒவ்வொன்றை வச்சு பாக்குறோம் சிறந்த மாப்பிள்ள இவரேண்டே அல்லாட நபி சொன்னாங்க நல்ல குணம் உள்ளவர்தான் சிறந்தவர் பெண்கள் ஆக சிறந்த பெண்கள் யார் சாலிஹான பெண்கள் இருக்கூடிய ஒருவருக்கு ஒரு சாலிஹான மனைவி அமைகிறதும் சரி முழு உலகம் கிடைக்கிறதும் சரி முழு உலகம் கிடைச்சி அவனுக்கு சாலியான மனைவி அமையல அவன் உலக வாழ்க்கை நரகமா தான் நிம்மதியற்றதா தான் இருக்கு நிம்மதி கிடைக்குமா இந்த சிமந்தி மூடியால நிம்மதி கிடைக்குமா இந்த கொங்கிரீட் கல்லால மணலால நிம்மதி கிடைக்குமா அல்லது நல்ல பெரிய பொறுமதியான ஒரு இரும்பு துண்டு அது மூணு கோடி பொறுமதி அந்த இரும்பு துண்டு அந்த இரும்பு துண்டால நிம்மதி கிடைக்குமா மூணு கோடி பொறுமதியான வாகனத்துக்குள்ள கணவன் மனைவி ரெண்டு கணவன் மனைவி புஷ் சைக்கிள்ல ஏறி மெரிச்சு கொண்டு வேர்த்து கொட்டி கொண்டு ரெண்டு பேரும் சிரிச்சு கொண்டு கதச்சி கொண்டு போறாங்க இதுவும் இருபுத்து வாழ்க்கையா அது நிம்மதியான வாழ்க்கையா பெரிய மாளிகையில் இருந்து சண்டை பிடிக்கிறது சிறந்ததா குடிச்சல் இருந்து சந்தோஷமா சிரிச்சு கொண்டிருக்கிறது சிறந்ததா கன்னியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே அல்லா நிம்மதிய இந்த வஸ்துக்கள்ல வைக்கல நிம்மதியா அல்லாஹுல ஈமான்ல அமல்ல நல்ல அஹ்லாக்கல தகுவால இதுல தான் வச்சிருக்கீங்க அதனாலதான் அதை பாருங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்க போல ரசூல்லா சொன்னது இதை பாருங்க சொன்னது காரணமேதான் எனவே கண்ணிய சகோதரர்களே பெரியவர்களே ஒரு மாப்பிள்ளைய பொறுத்தவரை பொறுப்பு எடுக்கிறார் வாப்பா அவர்த இவ்வளவு நாள பொறுப்பு அந்த பொம்புல பிள்ளைய அந்த பிள்ளைய எல்லாருக்கும் முன்னால சொல்ல போறார் ஏண்ட பொறுப்புல இருந்த எந்த பிள்ளைய நான் உங்களோட கையில ஒப்படைக்கிறேன் இவங்க எல்லாரையும் சாட்சியாக வைத்து நான் இதை செய்ய சொல்ல போறார் மாப்பிள்ள இவ்வளவு பேரை சாட்சியாக வைத்து உங்களோட மகள் உங்களோட பொறுப்புல இருந்து நான் பொறுப்புக்கு எடுத்துக்கொள்ள போறேன் எடுத்துக்கொண்டேன் பாதுகாக்கிறது பாதுகாக்க அதனால சும்மா பல்ல காட்டிக்கொண்டு இருந்து சரி வராது மனைவி பாட்டுல போறா வாரா திரியா சுத்துரா அவட பாட்டுல அவட இஷ்டப்படி உடுக்குறா அவட் இஷ்டப்படி நடந்து கொள்றா அவங்க அவங்க திருந்தட்டும் சில மாப்பிள்ளமார் விளப்பம் இல்லே விளப்பம் வேற எதுலயோ இருக்க அவரு மனைவி தவறு செய்த பொறுப்பு செய்யக்கூட கணக்கெடுக்காம இருக்கிறவங்களை தவறுகள்ல இருந்து பாவங்கள்ல இருந்து ஹராசில் இருந்தே அல்லாக்கு மாற்றமான செயல இருந்து தடுத்து நிறுத்துறதே ஒவ்வொரு மாப்பிள்ளையுடைய கட்டாய கடமை மேலான சவர்கள் அவவே விரும்பி செய்யட்டும் அவவே நினைச்சு தொல்லட்டும் அவையே நினைச்சு பர்தா போடட்டும் அவையே நினைச்சு அந்த பாவத்திலிருந்து தவிர்க்கொள்ளட்டும் அது தவறு தவறான கருத்தல் ஏவப்பட்டுக் கொண்டிருக்கோம் புத்திமதி சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கணும் நன்மைகள் சொல்லப்படணும் பாவங்கள் தடுக்கப்படணும் இது செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கும் கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே பெரியவர்களே எனவே மாப்பிள்ள அவரது பொறுப்புல எடுக்கிறார் இன்னொரு பொறுப்பு எடுத்துக்கொள்றார் அவரோட சேர்த்து இன்னொன்று இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைகள் கிடைச்சா இவரட பொறுப்பு பொறுப்பு வந்துடும் உன்ன கொடுக்கிறது மாப்பிளட பொறுப்பு உடுக்க கொடுக்கிறது மாப்பிளேட பொறுப்புக்கு அப்படியே வந்துருது இருக்கிறதுக்கு இடம் ஏற்பாடு செய்யறது மாப்பிளட பொறுப்புல வந்துருது அவர்தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவர்த வசதிக்கு ஏற்ற எல்லாரையும் மாதிரி எல்லாரும் வாழும் என்ற கட்டாயம் அப்படி ஊடு கேட்டிருக்கிறார் எங்கட தம்பி இப்படி வாகனத்துல போறார் அதனால நானும் அப்படி போகணும் மச்சன் அப்படி போறார் மைனி இப்படி போறாரு அதனால அப்படி எல்லாம் கட்டாயம் இல்லை மாப்பிளமா இருக்கும் கடமை அவரவர்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவழிக்கிறது தான் அவர பொறுப்பு எல்லாரையும் போல வைக்கிறது கடமை இல்லை அது எங்கேயும் சொல்லப்படையில் அவர் ஒரு தொழிலை செய்யறார் ஒரு முயற்சி செய்யறார் ஒரு வியாவரத்தை செய்யறாரு ஹலால் ஆக சோம்பேறி மாதிரி தூங்கி கொண்டிருக்கிறார் இல்ல மாப்பிள்ள சோம்பேறி அறிக்கக்கூடாது அவர்த்த கேட்டு கேட்டு இவர்த்த கேட்டு கேட்டு கண்ணியத்துக்கு இஸ்லாத்துல ஒரு செயல் மாப்பிளம் அவங்கத்தான் சமுதாய குடும்பத்தை வழி நடத்தக்கூடியவங்க எப்ப எங்க மனைவி மக்கள் எங்களுக்கு கட்டுப்படுவாங்க எங்களால் செலவழிக்கப்படுவோம் அவங்களையும் நாங்க திண்டுகொண்டு இருந்தா நாங்க தலை குறிஞ்சு கொண்டு இருக்க வேண்டி வரும் தவறான முறையில நடந்துட்டாங்க என்ற அல்லா அந்த அல்ல அந்த சம்பவத்தை அப்படியே சொல்றானே தவறான முறையில நடந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க எந்த அளவு அந்த கருத்து பரவிட்டேன்னு சொன்னா சில சகாபாக்களும் அந்த கருத்துல மாற்றிக்கொண்டாங்க எங்களுமோ எந்த சந்தர்ப்பத்துல நோவிக்கையிலுமோ சந்தர்ப்பம் அவங்க அப்ப எந்த அளவு நிலைமை ஆகிட்டேன் முடிவு செஞ்சு கொள்ளையலாம் ரசூல் அல்லாஹ் அறிவிச்சது மட்டும்தான் தெரியுமே ஒளிய மறைவான விஷயம் எதுவுமே தெரியாது ரசூல் உள்ளாவுக்கு அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லி கொடுத்தானோ மறைவான விஷயங்கள் அது மட்டும்தான் ரசுல்லாவுக்கு தெரியும் அது அல்லாம வேற எதுவும் தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தா இந்த ஆயிஷா ரதி அல்லாஹுடைய விஷயத்துல படுதூருங்கள் அது மறைவான விஷயம் அது நடக்காத உடனே நடந்தேன்னு சொல்லித்தாங்க நபிக்கும் அதுல ஒரு முடிவு செய்யலாம் போச்சு அல்லாட முடிவு வரும் வரைக்கும் ஆயா ரதி அல்லாஹ் அநா சொன்னாங்க நீங்க உங்க வீட்டுல உமா வீட்ல போயிட்டீங்க ஊடு ரசுலாவுக்கு சொந்தமான விடுதானே நீங்க போயிட்ட வீடுலாவுக்கு சொந்தமான மனைவார கொஞ்சம் எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சேதும் நாங்க எங்கட கையால செலவழிச்சு எங்கட பொறுப்பு வச்சு நாங்க அவங்கள கவனிச்சா அது அந்த ஒரு அமைப்பு எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்கள் அடிப்படையில ஒரு மாப்பிள்ளும் உண்மையிலே பெண்கள் என்றாவே ஒரு சோதனைக்குரிய ஒரு பொருள் தான் பெண்கள பெண்கள்ல சில பிலகீனங்கள் அல்ல வச்சிருக்கிறான் பெண்கள் புத்தி குறைஞ்சவங்க சொல்லிருக்கிறான் அது குறையில் அல்லா வச்சது அப்படி எனவே அந்த சில பிலகீனங்களையும் வச்சிருக்கிறான் புத்தி குறைஞ்சவங்க அவங்க பொதுவாக அவங்க அவங்க அறிவுக்கு ஏத்த மாதிரி எனவே அவங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை மாப்பிளமான பொறுத்து உண்மையிலே இந்த ஆண்களுக்கு பெண்களால் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுத்து கொள்ள வேண்டிய நிலைமை நிச்சயமா இருக்கு ஏன்னா அவங்களோட அறிவுக்கு ஏத்த மாதிரி சில கருத்துக்களை சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வாங்க ரொம்ப பொறுமை ஆண்களுக்கு தேவைப்படும் சில ஆண்கள் உள்ள கவலையான விஷயம் என்ன எடுத்ததுக்கெல்லாம் தலாப் பண்ணுவேன் விட்டு போடுவான் அனுப்பிடுவன் என்ற வார்த்தையை எடுத்ததுக்கெல்லாம் பாவிக்கிறான் கவலைக்குரிய விஷயம் ஒரு தடவை ஹஜ்ஜிக்கு நாங்க போயிருந்தோம் அந்த நேரத்துல பொதுவா ஹஜ்ஜுடைய காலத்தினுரிய அரபாவுடைய மைதானத்துல பொதுவான துவாக்கள் கேட்பாங்க அதுக்கு பின்னால தனிப்பட்ட முறையில துவா கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பாங்க அப்ப வந்திருந்த ஒரு சகோதரர் அவர்த மனைவி அவ துவா கேட்கறதுக்கு தனியே போயிச்சா போயிட்டு கொஞ்சம் அவன் நல்ல நீண்ட நேரம் துவால இருந்துட்டு வந்தான் மாப்பிள்ளைக்கு கோவம் வந்து அந்த இடத்துல வச்சு சொல்றான் உடனே நான் தலாக் பண்ணுவேன் அந்த பழக்கம் வாயில வந்து வந்து வந்து இது எவ்வளவு சிறப்பான இடம் எவ்வளவு கண்ணியமான இடம் எவ்வளவு பொறுமதியான இடம் அந்த இடத்துல அந்த வார்த்தையை பாவிச்சா இது நடந்தது எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் வார்த்தைகள் அல்லாவுக்கு ரொம்ப வெறுப்பான ஒன்று தான் அல்லாஹ் ஹலாலாக்கினத்துல வெறுப்பாக ஹலாலாக்கின ஒன்று தான் இந்த தலாக்குடிய விஷயம் அந்த வார்த்தைகளை நாங்கள் பாவிக்க கூடாது அதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கட்டம் கட்டமாக அதுக்கு புத்திமதிகள் சொல்லி அதுக்கு அடுத்த கட்டம் என்னமோ அதெல்லாம் சொல்லப்பட்டு கடைசி இயலாத ஒரு கட்டத்துல தான் அது எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே பெரியவர்களே அந்த அடிப்படையில ஆண்கள் அவங்களோட பொறுப்புகளை விளங்கி அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவழிக்கணும் குடும்பத்துக்காக வேண்டி தாராம தாராளமாக செலவழிய மீசான் தராசியில நன்மை உடைய தட்டில ஆக மேலாள வைக்கப்படக்கூடியது தான் குடும்பத்துக்காக செலவழிக்கப்பட்ட செலவுகள் என்று சொன்னாங்க நம்பலால் கஞ்சத்தனம் செய்யறாங்க சில குடும்பத்துக்கு வீண் விரையும் இல்லாமல் அதுக்காக வீண் விதையும் செய்வதும் தடை கஞ்சத்தனமும் தடை ரெண்டுக்கு நடுவுல நடு நிலைமையை கையாளுங்க தான் நபி சொல்லா அலிஸ்லம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஆன்லைன் அல்லஹு தால சொல்லி எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே பெரியவர்களே அதே போல இந்த ஆண்கள் ஆண்கள பொறுப்புகள் அவங்க விலங்கிக்கொண்டு பெண்களும் அவங்கள பொறுத்தவரையில அவங்களுக்கு உள்ள விஷயங்களை பெண் அல்லாத பொருத்தத்தை அடைய இல்லாத கணவண்ட ஹக்குகளை நிறைவேற்றாத வரையிலாஹா என்று நபி சொல்லி சொல்லம் எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சோழர்களே இந்த ஆண்கள் இந்த ஒரு கவலையான இன்னும் இவ்வளவு பயான்கள் நடந்து சிறப்பாக நடந்து முடியும் எ நான் யார்கிட்டையும் எடுக்க மாட்டேன் நான் என்ன நான் கஷ்டப்பட்டு உளைச்சியை சம்பாதிப்பேன் அல்ல எதை எனக்கு தாரானோ அதை கொள்வேன் இதுதான் ஒரு ஆணுக்கு ஒரு ஆணுக்குள்ள அழகல்ல ஆணுடைய ஒரு பண்புல உள்ளதும் அல்ல எனவே கண்ணிய சுக்ரிய மேலான சொல்ல அடுத்த விஷயம் இந்த திருமணங்கள் எவ்வளவு சாதாரண அமைப்புல நடுத்தரமான அமைப்புல செய்யலுமோ அதுல தான் சயிர் வரக்கத்து எல்லாம் இருக்கிறதாக சிறிய செலவுல செய்யப்படக்கூடிய திருமணம் தான் மிக பறக்கத்தான திருமணம் என்ற ஹரிசால நாங்க அடிக்கடி பயான்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் திருமணங்கள் எங்க கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு ஐம்பது லட்சம் செலவழிக்கக்கூடிய வசதி எல்லாம் எனக்கு தந்திருக்கிறான் நான் அதை கொஞ்சம் சாதாரண அமைப்புல ஒரு நடுத்தரமான அமைப்புல எனக்கு அதை நான் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ஆக்கி உதாரணத்துக்கு நான் சொல்றேன் மக்கள் இருபத்தி லட்சத்துல இன்னொரு நாலு கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன் ஏழை எளியோர்கள்ல ஒரு நாலு கல்யாணத்தை சாதாரண அமைப்புல செஞ்சு வைக்கிறேன் அல்லாஹ் சந்தோஷப்படுவான் மேலான சவர்களே ஹோ பாடம்பரத்துல ஆடம்பர அமைப்புல கல்யாணங்கள் செஞ்சு அதிகமா இந்த நாட்டில திருமண வாழ்க்கையுடைய காலம் ரெண்டரை வருஷம் தானே ரெண்டரை வருஷம் தான் அதிகமான திருமண வாழ்க்கை அதுக்குள்ளே டிவோஸ் ஆகிடுது திருமணத்துடைய நோக்கத்தை உங்களை சொல்சல்லால விளங்கப்படுத்தி நாங்க ஹராத்துல இருந்து எங்களையே பாதுகாத்துக் கொள்றோம் கண்ணை பாதுகாத்துக் கொள்றேன் கல்யாணம் முடிச்சும் தவறான வழியில போறா எவ்வளவு கவலைக்குரிய விஷயம் மேலான சோர்களே இன்றைக்கு நாங்க பாவத்தை தேடி போல பாவம் எங்களையே தேடி வரக்கூடிய நிலைமையில இருக்கிறது வெளிநாடுகளுக்கு போறோம் பயணங்கள் செய்யறோம் வெளிநாடுகளுக்கு வியாவரத்துக்காக போறோம் எங்களுக்கு தெரியும் அங்க உள்ள ஹாலாட்டுகள் தங்கி இருக்கக்கூடிய இடங்கள் அங்க இடத்துல ஏதோ ஒரு பேர்ல வந்து பாவத்துக்கு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தராங்க இன்றைக்கு உலகம் என்ன விளங்கியிருக்கேன் ஒத்தருக்கு என்னத்தை கொடுத்தாலும் அவரை சந்தோஷப்படுத்துற செயலும் மதுவையும் மங்கையும் கொடுக்கிறது தான் அவரை திருப்திப்படுத்துறதுக்குள்ள அசலான ஐட்டம் எவ்வளவு சாப்பாடு எண்ணத்தை நல்ல வீட்டில இருந்தும் அவர் சந்தோஷப்பட மாட்டார் ஒரு பெண் அவருக்கு கொடுத்தா அதை கொண்டுதான் அவர் சந்தோஷப்படுவார் இதுதான் உலகத்துடைய கருத்து அந்த அடிப்படையில் சில நேரம் நாங்க போற வார இடங்கள்ல அந்நியவர்கள் அதே சிந்தனையோடு அவங்களும் எங்களையோட நடந்து கொள்ளே அவங்க யோசிக்க வேலும் இவருக்கும் அப்படி ஒன்று நாங்க சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்போம் எங்களோட உள்ளத்துல அல்லாட பயம் இருந்தா தான் நாங்க தப்பேன் இல்லை என்றும் இல்ல யாவரத்துக்கு போன மனுஷன் ஜெயில இருக்கிறார் வெளிநாட்டுல எவ்வளவு கவலை ஏன் ஜெயிலுக்கு போனார் அவர் போனா யாவரத்தை பார்த்துட்டு வர வேண்டியதே அவர் தவறான வேலைகளை ஈடுபட போயிட்டு அங்க அதை மாட்டிப்பட்டு அவர் ஜெயில இருக்கிறார் சொன்னாங்க இன்றைக்கு எங்களோட ரிக்குகள் தடை செய்யப்படுறதுக்கும் ஒரு காரணம் இதுதான் ஒரு மனிதன் அவனோட சாமான் வாங்க கூடிய நிலைமை சொல்றாங்க மகரமே போயிட்டு சாமான் சீப்பா இருக்கு அங்க நல்ல சாமான் இருக்கு எங்கட பஜார் எல்லாம் காஞ்சி பரம்பரையா செய்தரவங்க கொஞ்சம் விலங்கி கொடுறதுக்கு தமிழ் மக்களுடைய கடைகளுக்கு சகோதரம் போயிட்டு பாருங்களே போட்டோ வைக்கிறது எங்களுக்கு அது இல்ல போற எங்களை அப்பட ஆரம்பிச்சம் என்று சொல்லி செய்யக்கூடிய வியாவரம் எத்தனை எல்லாம் போயிட்டு இருக்கு ஏமாத்த மோசடி பொய் பொரட்டு பட்டி ஆரம் சர்வசா அதனால உண்டு நெலச்சு நிக்க அல்லா தந்து பாக்குறான் முறையா நடக்க நடக்காம இருக்க கூட பறச்சு எடுத்துறான் ஒரு கூட்டத்துக்கு கொடுத்த பாக்கியத்தை நாங்களே இல்லாமக்குற இல்ல அத மாற்றி அமைக்கிறதில்ல அவர்களே இல்லாமாக்கி கொண்டாலே ஒன்று அதனால மேலான கணியமான சோழர்களே பெரியவர்களே அல்லா தந்த இந்த நேமத்துகள் தொடர்ச்சியாக இருக்கணும் என்றும் அதுக்கு நன்றி செலுத்தப்படும் அல்லா விரும்பக்கூடிய நடந்து கொள்ளும் எனவே இந்த அடிப்படையில திருமணத்துடைய விஷயங்கள் ஏராளமா இருக்கிறது இந்த விபச்சாரத்துடைய இந்த சப்ஜெக்ட் இருக்கிறது இது மிக பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது ஏற்றும் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் பலர்கள் எங்களுக்கு முக்கியமான உலமாக்களுக்கு உங்களுக்கு தெரியும் போன் கால்ஸ் வந்து கொண்டே தான் இருக்கிறது இனி இப்படி போனா அல்ல என்ன நிலைமை என்ன நடக்குமோ தெரியாது தாழ்த்தி கொள்ளவும் உங்களோட வெட்க பாதுகாத்துக் கொள்ளவும் என்று மனைவியால தான் தேவை பூர்த்தி ஆகணும் இந்த பெண்களுக்கும் விளப்பம் இல்ல அந்த சொல்லிக் கொடுக்கப்பட்டதும் அந்த மனைவிமார்களுக்கு விளப்பம் இல்லாததுனால டிமாண்ட் பண்றாங்க கணவன் மனைவி தொடர்பு விஷயத்துல பெண்கள் டிமாண்ட் பண்றாங்க நீங்க இத வாங்கி போலான்னு தந்தா தான் உங்களை தேவையை நான் பூர்த்தி செய்வேன் இப்ப அதுக்கு விபச்சாரத்துக்கு என்ன வித்தியாசம் வெளியில போனா தள்ளி கொடுத்தா கிடைக்குது இங்கேயும் அதை வாங்கி கொடுத்தா தான் கிடைக்குது இதனால அல்லாட பயம் உள்ளவங்க உள்ளம் வெந்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அல்லாட பயம் இல்லாதவங்க தாராளமாக கைவிட்டு போறாங்க கல்யாணம் முடிச்சது பிள்ளையில கல்யாணம் முடிச்சதுக்கு முடிச்சு கொடுத்ததுக்குற கணவன் மனைவி பிரிஞ்சு கொள்றாங்க மாப்பிள்ள பிரிய தயார் இல்ல மனைவி மாதிரி பிரிஞ்சு கொள்றாங்க என்ன வெட்கமா ஏன் அவளுக்கும் அது ஒரு பெரிய கேவலமா நினைக்கிறான் யார சந்தோஷப்படுத்துறது நோக்கம் மாப்பிள்ளைக்கு சொல்றாங்க நீங்க கல்யாணம் அவர் அப்படியே பெற்றுவாரு நல்லாட பயமச்சம் இல்லாதவர் ஏண்டா மவுத்து வரைக்கும் அவருக்கு எழுவது வயசாயிருக்கேன் எண்பது வயசாயிருக்கேன் அந்த கணவன் அவர் எந்த அளவு அவர் எதிர்பார்க்கிறாரோ அந்த அளவு கணவனுடைய தேவை அந்த மனைவியால பூர்த்தியா அது வரைக்கும் அந்த மனைவி ஒத்துழைக்கிறது அதுக்கு உதவியா இருக்கிறது அது கட்டாய கடமாக தெளிவாக விஷயங்கள் சில விஷயங்கள் ஓப்பனா சொல்லிக்கொள்ள இல்லாது அதை சொன்ன வித்தியாசமா விளங்கி கொள்வாங்க இல்லையெண்டா ரொம்ப தெளிவாக சொல்லப்பட வேண்டிய கால மேலான சோழர்களே பெரியவர்களேடா ஹதீஸ்ல எந்த அளவுக்கு இறங்கி போகல நமக்கு சொன்னாங்க ஒரு பெண் உங்களுக்கு அழகாகப்பட்டா நீங்க உடனே திரும்பி வந்து மனைவியோட தேவையை பூர்த்திட்டு போங்க அவள் கிட்ட எது இருக்குதோ அதுதான் அவ்வளவு நிலைமையில இந்த மனைவி இருக்க அந்த துவாவோட தொடர்பு வைப்பாங்கன்னா அல்லா அந்த குழந்தையுடைய கெடுதலிருந்து பாதுகாப்பான் என்று சொன்னாஹிபித்தானித்தான்தனா இந்த துவாவை சொல்லி கணவன் மனைவி தொடர்பு வைப்பாங்க அல்ல தங்க வைக்கக்கூடிய புள்ளையா அந்த கெடுதலை பாதுகாப்பாங்க எனவே கண்ணியத்துக்குரிய மேலாண் சொல்லி அந்த விஷயங்கள் அது வரைவான விஷயங்கள் அது அது சம்பந்தமாகவும் ஹரிசல்ல கித்தாபுகள் ஏராளமாக விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் திருமணங்களுக்கு முன்னால தெளிவாக கணவன் மனைவிக்கு முறையாக சொல்ல சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள்லா அதுக்குள்ள முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் அடுத்தது மாப்பிள்ளையை துவா செய்யறது மாப்பிளைக்கு மனைவிக்கு ஆக வேண்டிய பெண்ணுக்காக அவங்களை வாழ்த்துறது பாரதல்லாவுல அந்த துவாக்களை ஓதி அவங்களுக்கு நாங்க அவங்களுக்கு வாழ்த்துறது அதே போல கணவன் மனைவியை சந்திக்க போல செலாம் சொல்லி கொண்டு போய் தலைமுடியை பிடிச்சி துவா ஓதுறது ஏனென்றா அந்த மனைவியை ஏதோ முடிவு செஞ்சு தந்துட்டாங்க இந்த பெண்ண எனக்கு நலவா அமைச்சி தாரு திருமணங்களை அல்லாஹ் ஆக்கி வைப்பாட்